தலைப்பு பன்னிரண்டு ஆண் பெண் பெண் ஆண் ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் இருக்கும் விதம் எவ்வாறெனில் பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் பிரகிருதி ஆன்மா என்னும் ஏழும் கூடி சுக்கில சுரோனித சம்பந்த சப்ததாதுவாய் சிருஷ்டிக்குக் காரணமாகின ஆதலால் ஆண்பாகம் சேராது பெண் உருவப்படாது பாகம் சேராது ஆண் உருவப்படாது மேலும் ரூபபேதத்தை பெண் ஆண் என்பது அறியாமை மேலும் அறிவின் உயர்ச்சி தாழ்ச்சியாலும் சிருஷ்டிக்கு காரணமான வித்து தங்குவதற்கு க்ஷேத்திரமானதாலும் ஒருவாறு உருவத்தால் கொள்ளலாம் அனுபவத்தால் கொல்லப்படாது அறிவின் உயர்ச்சி தாழ்ச்சி என்பது ஜீ அறிவாகிய மன அறிவு பெடத்தும் ஆன்ம அறிவாகிய அறிவு ஆனிடத்தும் உள்ளது மேலும் மன அறிவு புத்தி அறிவு என்று சொல்லக்கூடும் ஆதலால் உருவம் குறிப்பது அவசியம் அல்ல மேலும் ஆகாசத்தில் பிரித்திவி தோன்றுவது போல் ஸ்திரீபாகமாகிய பிரித்திவியில் ஆகாசமும் தோன்றும் ஆனதால் அனுபவத்தில் தெரியும்